ஓந்த மாதோ எஸ் ஜனநா ஜனோஸே கஜரானூயே நம் விபுதை सा मे वसत जिह्वाग्रे ब्रह्म सरस्वती वरांकुशाशमी मुद्रा करैर्वहती कमलासनस्था बककोटिप्रतिभां त्रिनेजे हम आद्र भुवनेश्वरी मंगलमांगल्ये शिव सर्वासाधि शरण्येत्रे गौरी नारायणी नमोस्तु शक्ति भूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणी नमोस्तुते, शरणागत दीनार्त परित्राण दीनापरिरापरायणे सर्वैर्ति हरे देवी नारायणि नमोस्तुते। ேஸ் நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நமதக்ஷிணாந்திரை பாயனூத்த முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மதுஷி கச்சா நி ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மரு சனோஸ்மே மாதே மேவச்சமே யிரவிடம் மேவெவோ சம்பிரதாய வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருப்பலவரோமலாலம் சங்கரம் லோகசங்கரம் ஆத்மபோதத்தினுடைய சாரத்தை ஆத்மபோதம் அறுபத்தே எட்டு ஸ்லோகம் இந்த அறுபத்தெட்டு ஸ்லோகம் படிச்சுட்டோம் நம்ம அதனுடைய சாரத்தை அப்படியே அதை ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்லோகங்களையெல்லாம் பாராயணம் பண்ணி இந்த ஆத்மபோதம் வகுப்பை பூர்த்தி பண்ணிடுவோம் ஆத்மபோதம்னு சொன்னால் ஆத்ம ஜியானம் ஆத்மாவை பற்றின அர்த்தம் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விஷயங்களையெல்லாம் அறுபத்தெட்டு ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் இது கடைசி ஸ்லோகத்தை தவிர ஸ்லோகமெல்லாம் அனுஷ்டு சந்தஸில் இருக்குது அதனால் இதை படிக்கிறது ரொம்ப சுலபம் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப சுலபம் நிறைய வேதாந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு நிறைய திருஷ்டாந்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஆரம்பத்துலையும் சொன்னேன் இந்த ரொம்ப நாள் கழித்து முடிக்கிறதுனால ஞாபகப்படுத்துகிறேன் நிறைய எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக இந்த திருஷ்டாந்தங்கள்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப உண்மையை உணர்கிறதுக்கு உபகாரமாக இருக்கும் ஆக இதில் வந்து தொடக்கம் முடிவு நடுவுலாம் வந்து வேறு விஷயங்கள்லாம் கிடையாது ஒழுங்காக முறையாக சாஸ்திர விஷயங்கள் சொல்லப்படுறது கொஞ்சம் ஆர்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும் சொன்னதே திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் விஷயம் மனசில் பதியணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள்னு புரிஞ்சுக்கணும் முதல் ஸ்லோகம் வந்து அதிகாரியையும் விஷயத்தையும் சொல்லுகிறது தபோபிக் க்ஷீண பாப்பானாம் ஷாந்தா வீதராம் முமுக்ஷூணாம் அப்பேட்சோயம் ஆத்மோதோ விதீயே ஆத்மோதம் உபதேசிக்கப்படுகிறது ஆத்மானோபதேசம் செய்யப்படுகிறது யாருக்குன்னு சொல்லிட்டார் தபோ க்ஷீண்பாண்டம் வீத்தரா முமு அதிகாரிய சொல்லியிருக்கு விஷயத்தை சொல்லியிருக்கு அதுலையே பிரயோஜனமும் சொல்லப்பட்டதாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா முமுக்ஷூணாம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால மோக்ஷந்தான் பிரயோஜனம் மோக்ஷத்தை விரும்புகிறவர்களுக்கு இந்த ஆத்ம ஜியானோபதேசம் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மோக்ம் பிரயோஜனமும் அதில் அடங்கி விடுறது பிரயோஜனத்தை மறைமுகமாக சொல்லியிருக்கு நேரடியாக சொல்லலை அடுத்த ஸ்லோகம் சொல்லிவிடுறது அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தா ரெண்டாவது ஸ்லோகம் அப்படி தான் நான் சொல்லிட்டே போகிறேன் ரெண்டாவது ஸ்லோகம் வந்து ஞானந்தான் மோக்ஷத்துக்கு சாதனம் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் சமையலுக்கு நெருப்பு மாதிரி ஆக மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானம்தான் மற்ற சாதனங்கள் இல்லைங்கிறதையும் சொல்லிவிடுறார் அந்நசாதனேபியாக மோட்சகா சாட்சான் சாதனம் சாக்ஷா சாதனம் போதகா சாதனம் மோக்ஷத்துக்கு சாட்சா சாதனமாக இருக்கிறது போதம் அப்போ மற்ற சாதனங்கள்லாம் பரம்பரா சாதனம்னு பேர் கர்மாவோ உபாசனையோ ஹட்டயோகமோ எதாக இருந்தாலும் சரி அதெல்லாம் பரம்பரா சாதனம் ச மோக்ஷத்துக்கு சாட்சா சாதனம் என்னென்னா போதா போதா ஞானம் ஆஹ இந்த சாட்சாத் சாதனம் இல்லாமல் மோக்ம் சித்திக்காது ஞானம் வினா மோக்ஷா நசித்தியை ரெண்டாவது லைனில் தெளிவாக சொல்லியிருக்கு ஞானம் இல்லாமல் மோட்சம் சித்திக்காது ஆஹா மோக்ஷம் வந்து போதம் வந்து மோக்த்துக்கு சாட்சா சாதனம் அதனால் ஞானம் இல்லாமல் மோக்ஷம் சித்திக்காது மற்ற சாதனங்கள்லாம் சாட்சாத் சாதனம் இல்லை ஆனால் அது பரம்பரா சாதனம் ஞான யோக்கியதா சாதனம் ஞானம் மோட்ச சாதனம் ஞான யோக்கியத்தைக்கு கர்மா உபாசனை எல்லாம் ஞான யோக்கியத்தைக்கு சாதனம் ஞானம் பெறத்துக்கான தகுதியை கொடுக்கும் ஆனால் ஞானந்தான் மோக்ஷத்தை கொடுக்கும் அதை தெளிவாக சொல்லி எடுத்து ரெண்டாவது ஸ்லோகத்தில் மூன்றாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் கர்மாவனால மோக்ஷம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார் கர்மானா ஞாபகம் வச்சுக்கணும் ஜப்பம் பூஜை பண்ணுறது ஹோமம் பண்ணுறது யாத்திரை பண்ணுறது தானம் பண்ணுறது அதை சொல்கிறார் அது வந்து அஜானத்தினால் அஜானத்தினால தான் பண்ணுறோம் ஆத்மா அகர்த்தா அபோக்தாங்கிற ஞானம் இல்லாமல் தான் பண்ணின்னு இருக்கோம் ஆகையினால கர்மம் வந்து அக்ஞானத்துக்கு அவிரோதிங்கிறது அது ரொம்ப முக்கியமான கருத்து கர்மம் அஜானத்துக்கு அவிரோதி அவிரோதின்னா என்னர்த்தம் நண்பன் விரோதி அல்ல கர்மம் அஜானத்துக்கு விரோதி அல்ல இதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் அத்தியாச பாஷ்யத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அத்தியாசத்தை முன்னிட்டு தான் வைதிக கர்மங்களும் லௌகர்மங்களும் விவகாரம் நடக்கின்றன சங்கராச்சாரியர் சொல்லியிருக்காரு இமம் இமம் அத்தியாசம் புரஸ்கிருத்திய இவ சர்வே லௌகிக்காக வைதிக்காக வவஹாராக பிரவர்த்தன் பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால் கர்மா பண்ணுறதே அஜானத்தினால்தான் கர்மம் வந்து அறியாமையை நீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அல்ல நீங்களே எழுத்துக்குங்களேன் செயல் அறியாமையை நீக்குமா அறிவு அறியாமையை நீக்குமா அறிவு தான் அறியாமையை நீக்குமே தவிர செயல் அறியாமையை நீக்க முடியாது அதுக்கு உதாரண விவரே சொல்லியிருக்காரு இங்கே எப்படி இருளை வெளிச்சம் நீக்குகிறதோ அப்படி வெளிச்சத்தை தவிர வேறு எதுனாலையும் உட்காந்து ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹியம் மேதாம் பிரஜாம் பிரய்ச்சஸ்வா அப்படின்னு ஆயிரத்தெட்டு தடவை சொன்னால் இருட்டு போயிடுமான் நான் இருட்டு போக புண்ணியம் கிடைக்கும் இங்கே வெளியில் இருக்கிற இருட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும் ஸ்விட்சை ஆன் பண்ணணும் அதில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகணும் லைனில் கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி இருக்கணும் அதை தவிர நீங்கள் எத்தனை ஜபம் பண்ணினாலும் இல்லை நான் கொஞ்சம் நேரம் சிரசாசனம் பண்ண போகிறேன் எதுக்கு இருட்டு போகிறதுக்கு சிரசாசனம் பண்ணால் இருட்டு போகுமா அதனால் இதை புரிஞ்சுக்கணும் அறிவு தான் அறியாமையை போக்குமே தவிர செயல்கள் ஆன்மீக செயல்களாக இருந்தாலும் சரி அது உலகியல் செயல்களாக இருந்தாலும் சரி ஆத்மாவை பற்றிய அறியாமையை நீக்கக்கூடிய ஆற்றல் அவைகளுக்கு கிடையாது அப்போ அதெல்லாம் வேண்டான்னு அர்த்தம் அதெல்லாம் வந்து செய்யணும் ஆனால் அது வந்து மோ ஞானத்தை கொடுக்காது மோட்சத்தை கொடுக்காது இது அர்த்தம் என்னென்னா கர்மம் ஞான சாதனமும் கிடையாது கர்மம் ஞான சாதனமும் கிடையாது ஞானத்துக்கு சாதனம் வேதாந்த சாஸ்திர விசாரம் குருமுகமாக வேதாந்த சாஸ்திர விசாரந்தான் ஞானத்துக்கு சாதனம் எத்தனை ரிச்சுவல் பண்ணினாலும் ஞானம் வராது ஆக மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானம் ஞானத்துக்கு சாதனம் வேதாந்த சாஸ்திர விசாரம் ஆக இந்த மூணு ஸ்லோகம் முதல்ல கம்பீரமாக விஷயத்தை சொல்லிடுது. ஆக கர்மம் அரியாமையை நீக்காது அறிவுதான் அரியாமையை நீக்கும் வெளிச்சம் இருளை போக்குவதை போல அப்படின்னு ரொம்ப அழகாக கர்மத்தினால அஜானம் போகாதுங்கிறத சொல்லியிருக்கார் அப்புறம் ஞானந்தான் ஆத்மபோதத்தை ஆரம்பிச்சிருப்பார் ஆத்மபோதம் ஆரம்பிச்சிருக்கார் ஆத்மா ஆத்மா அபரிச்சின்னா இதெல்லாம் லக்ஷணம் சொல்லிகிட்டே வரப்போகிறேன் ஆத்மா அபரிச்சின்னா ஸ்வயம் பிரகாஷா நாலாவது ஸ்லோகம் ஆத்மா அபரிச்சின்னகா ஸ்வயம் பிரகாஷா அப்புறம் அஞ்சாவது ஸ்லோகத்தில் ஒரு கருத்து சொல்லப்பட்டுருக்கு இந்த ஆர்டர் இப்படி தான் போயின்ட்டுருக்கு அதில் என்ன இருக்கோ அது அப்படியே சொல்கிறேன் அஞ்சாவது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது அஞ்சாவது ஸ்லோகம் ஞானமும் உண்மை அல்ல அப்படின்னு சொல்கிறது ஞானம் மித்யா ஞானத்துக்கு விஷயம் எதுவோ அதுதான் சத்தியம் ஆத்மாவை பற்றிய அறிவும் விடும் ஆத்மா ஒன்றே உண்மை அதுக்கு ஒரு உதாரணம் நான் பாகவதத்திலருந்து சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்துகிறேன் மூங்கில் காடு ஒராயிற போது மூங்கில் காடு ஒராயிறத்துனால உண்டாகிற நெருப்பானது மூங்கில் காட்டை எரித்து விட்டு தானு அணி அடங்கி போயிடுறது நெருப்பு அணைஞ்சு போய்டுறது அது மாதிரி நெருப்பை என்ன பண்ணுகிறது மூங்கில் காட்டை எரிக்கிறது நெருப்பு எதுலேருந்து உண்டானது மூங்கிலிருந்து உண்டானது மூங்கில்களுடைய ஒராய்சல்னால் உண்டான நெருப்பு மூங்கில் காட்டை எரித்து விட்டு தானும் அணைஞ்சு மாதிரி இவர் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார் தேத்தாங்கொட்டப்படி எப்படி தண்ணீரில் இருக்கிற அழுக்கை நீக்கிவிட்டு மறைகிறதோ அப்படின்னு சொன்னார் இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க பிணஞ்சுடு தடிப்போல் அப்படின்லாம் உதாரணம் சொல்லுவாங்க நம்ம எனத்துக்கு பிணஞ்சுடுன்னா எல்லோருக்கும் என்னவோ பண்ணுறது ஆகையினால் அந்த உதாரணமெல்லாம் இங்கே சொல்லலை அதாவது ஞானமும் ஞானங்கிறது ஜாகிரதை ஞானம் வர்றது ஞானத்தினால உண்மை புரியறது அப்புறம் ஞானமும் உண்மை இல்லைங்கிறது புரிகது ஞானத்தினால் உண்மை புரிகிறது பிறகு ஞானமும் உண்மையல்ல என்பதும் புரிகிறது இதான் பெரிய அதிசயம்தான் இதெல்லாம் ஆறாவது ஸ்லோகம் இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயத்தோற்றம் கனவை போல உலக வாழ்க்கை கனவை போல இதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் ஒன்று திரும்ப அத்தனையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் ஜகத்து மித்யா ஜகத்து மித்யாங்கிறது ஆறு ஏழு ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஜகத்து மித்யா பிரம்மைவ சத்தியம் ஆத்மைவ சத்யம் ரெண்டும் ஒன்று ஆத்மா வேறு பிரம்மம் வேறு இல்லை அயம் ஆத்மா மாண்டூக்கிய உபனிஷத்தினுடைய மகா உபதேசம் ஆகையினால் ஆறாவது ஸ்லோகம் ஜகத் மித்யா ஏழாவது ஸ்லோகமும் ஜெகத் மித்யான்னு சொல்லுகிறது ஆனால் பிரம்ம சத்யம்ங்கிறதுல அது எம்ஃபோசைஸ் பண்ணியிருக்கு ஆறு ஜெகன்மித்யா ஏழு பிரம்ம சத்தியம் அப்புறம் எட்டாவது ஸ்லோகம் பிரம்ம ஜெகத் காரணம் அது தடஸ்த லக்ஷணம் பிரம்ம ஜெகத்துக்கு காரணம்னு சொல்லி தடஸ்த லக்ஷணமாக சொல்லுகிறது எட்டாவது ஸ்லோகம் உபாதானே கிலாதாரே ஜெகந்தி பரமேஸ்வரைங்கிற ஸ்லோகம் அப்புறம் அடுத்தது ஒன்பதாவது ஸ்லோகம் பிரம்மனுக்கு ஸ்வரூப லக்ஷணம் நேரடியாக சொல்கிறது மறைமுகமாக பிரம்மனை சொல்லி கொடுத்தா அதுக்கு பேர் தடஸ்தலட்சணம்னு பேர் நேரடியாக பிரம்மனுடைய லக்ஷணங்களை சொன்னால் ஸ்வரூப லட்சணம்னு பேர் இன்னாருடைய பையன் இன்னாருடைய அப்பா அப்படின்னு சொன்னால் தடஸ்த லக்ஷணம் கருப்பாக நெட்டையாக கண்ணாடி போட்டு மொட்டையடிச்சுட்டு இருக்காரே அவர் தான் ராமசுவாமி அப்படின்னு சொன்னோம்னா ஸ்வரூப லக்ஷணம் ஸ்வரூப லட்சணம் வந்து நேரடியாக ஆள சொல்கிறது தடஸ்தலக்ஷணங்கிறது அவங்க ரிலேஷன்ஷிப்பை யாரையா சொல்லி அவருடைய அப்பா இவர் இல்லாட்டி பையன் இவர் இல்லாட்டி இன்னாருடைய கணவர் இவர் ஏதோ ஒன்று சொல்லி சொல்றது மாதிரி ஜகத்துக்கு காரணம் பிரம்மைங்கிறது தடஸ்தலட்சணம் சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்ம அப்படிங்கிறது ஸ்வரூப லக்ஷணம் ஆக ஒன்பதாவது ஸ்லோகம் ஸ்வரூப லக்ஷணத்தை சொல்கிறது அப்புறம் அடுத்தது பதினொன்று பன்னெண்டு பேத காரணம் அவுபாதிகம் பேத காரணம் அவுபாதிகம் உபாதியினால்தான் நமக்கெல்லாம் பேதம் பிரம்மனுக்கு அல்லது ஆத்மாவுக்கு பேதத்துக்கு காரணம் வேற்றுமைக்கு காரணம் உபாதிகள் நான்கிறது நம்ம எல்லோருக்கும் ஒன்று தான் அப்புறம் வந்து நான் வந்து படித்தவனாக இருக்கேன் படிக்காதவனாக இருக்கேன் பணக்காரனாக இருக்கேன் ஏழையாக இருக்கேன் ஆணாக இருக்கேன் பெண்ணாக இருக்கேன் மனுஷனாக இருக்கேன் சன்னியாசியாக இருக்கேன் பிராமணனாக இருக்கேன் இந்த ஜாத்தியை சேர்ந்தவனாக இருக்கேன் தமிழனாக இருக்கேன் கன்னடியனாக இருக்கேன் தெலுங்கனாக இருக்கேன் எல்லாம் உபாதி ஆக இந்த பேதத்துக்கு இந்த நான்கிறது பேதம் கிடையாது நம்ம எல்லோருக்கும் இந்த நான்கிறது ஒன்று தான் அபேதமாக அந்த நானோடய எதையாவது சேத்துவம்னா அது பேதப்படுத்துறது நானும் நான் சொல்கிறேன் நாயும் நான் சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் நாயாக இருக்கிறேன் அப்படின்னா போச்சு நாய்ங்கிற உபாதி நானில் ஒட்டி நொடுத்து இந்த நான் மாத்திரம் தனியாக இருந்தால் எந்த நான் வேறே அந்த நான் வேற எல்லாம் கிடையாது அது நமக்கு அப்படி தோன்றுகிறது நான் வேறேங்கிறது மாதிரி காட்டுறதே எது எதுன்னு கேட்டால் உபாதி ஆக பேத காரணம் அவுபாதிகம் பேதத்துக்கு காரணம் அவுபாதி உபாதி அது எத்தனாவது ஸ்லோகம் பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு ஸ்தூல சரீர உபாதி பதிமூணு சூக்மசரீர உபாதி பதினாலு காரணசரீர உபாதி என்னன்னு கேட்கக்கூடாது ஸ்தூல சரீரம்னா என்ன சூக்மசரீரம்னா என்ன காரணசரீரம்னா என்னென்னு கேட்டால் வகுப்பு நடக்காது ஆ ஸ்தூல சூக்ம காரண அந்த உபாதி பேதத்துக்கு காரணம் உபாதின்னர் உபாதிகள் மூன்று வகைப்படுகிறது ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் காரணசரீரம்னு சொல்லி மூணு இருக்குது அது சொன்னேன் அப்புறம் அடுத்தது என்னது 15, பதினாறு பதினேழு 18, 18, பத்தம்போது 20, பஞ்சகோஷ விவேகா பஞ்சகோஷ விவேகா நான் அன்னமயம் இல்லை நான் மனோமயம் இல்லை நான் பிராணன்மயம் இல்லை விஜயானமயம் இல்லை அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பஞ்சகோஷ விவேகா அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் அது அத்தனையும் பஞ்சகோஷ விவேகம்னு சொல்கிறத விட பதினஞ்சும் பதினாறு மாத்திரம் பஞ்சகோஷ விவேகத்தை சொல்லியிருக்கு பதினேழாவது ஸ்லோகம் என்ன சொல்கிறது ஆத்மா சர்வகதா अना எங்கும் நீக்கம் வர நிறைந்திருக்கிற ஆத்மாவை புத்தியில் தான் உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதை கீதையிலும் பகவான் சொல்கிறார் சுகமாத்தியந்திக்கம் எத்தது புத்தி கிராஹ்யம் அத்தீந்திரியம் புத்தி கிராகியம்னு சொல்லியிருக்கார் புத்தினால் சம்ஸ்கிருத புத்தி சம்ஸ்கிருத புத்தின்னா பண்பட்ட மனதிற்கு புத்திக்கு அது தெளிவாக விளங்கும்னு அர்த்தம் ஆக அதை புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறார் ப பதினெட்டாவது ஸ்லோகம் அது வந்து சர்வசாட்சி சர்வ சாக்ஷி சர்வசாட்சி சர்வசாட்சின்னா என்ன அர்த்தம் இங்கே உடம்பு மனசுங்கிறார் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கணும் சர்வசாட்சி அதாவது பதினேழாவது ஸ்லோகம் வந்து நான் அதுக்குள்ளேயே போகிறேன் பஞ்சகோஷ விவேகம்ன்னு சொன்னால் கூட ரெண்டு ஸ்லோகம் தான் பஞ்சகோஷ விவேகத்துக்கு முக்கியமாக இருக்குது பதினேழாவது ஸ்லோகம் வந்து ஆத்மாவனுடைய சர்வகதத்துவத்தையும் புத்தினா புத்தியில் தான் அதனுடைய அவைபிள் கண்ணாடியில் எப்படி சூரியனுடைய பிரதிபிம்பம் வருகிறதோ அது மாதிரி புத்தியில் ஆத்மாவனுடைய ரிஃப்ளெக்ஷனை வச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஆஹா பதினெட்டாவது ஸ்லோகம் வந்து என்னது சர்வ சாட்சி அப்படி போட்டிருக்கு அப்புறம் பத்தொன்பதாவது ஸ்லோகம் ஆத்மா நிர்வீக்காரா ஆத்மா நிர்வீக்காரா மாறாததுங்கிறது அர்த்தம் மாறுற மாதிரி சவிகார இவ பாதி உபாதி திருஷ்டியாக சவிகாரா இவ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 சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா சொல்லலாம் அதாவது மனம் ஒரு இதுக்காக சொல்கிறேன் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோங்க மனசு இல்லைன்னா எதுவுமே இல்லை மனமே மனிதன் மனம் நல்லா இருந்தால் மனம் மனசு நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்கேன் மனசு நல்லா இல்லைன்னா நான் நல்லா இல்லை நினைக்கிறேன் ஆனால் மனசு நல்லா இல்லாமல் இருக்கிறதும் நல்லா இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது அதில் சேராது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் மனசு நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்கேன் மனசு டிஸ்டர்பானால் நான் டிஸ்டர்ப் ஆகிறேன் அது தான் கூடாது வேதாந்தம் படிக்கிறதுக்கு பிரயோஜனம் என்னென்னு கேட்டால் மைண்ட் டிஸ்டர்ப் ஆனால் நீ என்ன சொல்லணும் மை மைண்ட் இஸ் டிஸ்டர்ப்டு ஐ ஆம் நாட் டிஸ்டர்ப்டு எல்லாம் பேச நல்லா இருக்குன்னு தோணும் உண்மை அதுதான் உண்மை அதுதான் ஏன்னா அந்த டிஸ்டர்பன்ஸை நான் தெரிஞ்சு சொல்கிறேன்னு அப்போ நீ எப்படி டிஸ்டர்ப் ஆக முடியும் யூஆர் ஆப்ஜெக்டிஃபையிங் யுவர் டிஸ்டர்பன்ஸ் நீ எப்படி டிஸ்டர்பாக ஐ டிஸ்டர்ப்டு அப்படின்னு சொல்கிறோம் ஐ டிஸ்டர்ப்டு அப்படி தானே சொல்கிறோம் இங்கிலீஷில் சொன்னால் நான் டிஸ்டர்பா ஐ வா ஐ வாஸ் ஹர்ட் நான் ஹர்ட் ஆயிட்டேன் நான் புண்படுத்தப்பட்டேன் அப்படிங்கிறோம் நாம் புண்படுத்தப்பட முடியாது என் மனம் புண்படுறது மனம் வந்து பண்படுறது மனம் புண்படுறது நாம் பண்படுறதும் இல்லை நாம் புண்படுறதும் இல்லை பண்படுறதையும் புண்படுறதையும் அறிகிற நான் பண்படுவதும் இல்லை புண்படுவதும் இல்லை உங்களுக்கு இது என்ன அதுதான் பிரிக்கத் தெரியணும் பிரிக்கத் தெரியணும் அதைத்தான் கட்டோப்பண்ணு சொல்கிறது முஞ்சி புல்ல உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்டை பிரிக்கிற மாதிரி இது முஞ்சா திஷிக்காமிவ தைரியேன அது உங்களுக்கு தெரிய இல்லை நான் வந்து டிஸ்டர்ப் ஆகலேங்கிறது இன்னொருத்தருக்கு எப்படி தெரிய வைக்கிறது நான் தெரியாது தெரியாது கஷ்டந்தான் அது அதுதான் கிருஷ்ணர் நிறையா சொல்லியிருக்கார் கீதையிலே அழகாக சொல்லியிருக்கார் அதாவது ரொம்ப சாந்தமாக இருக்கிறதையும் படபடப்போடு இருக்கிறதையும் மந்தமாக இருக்கிறதையும் அதை குறிச்சு அவன் வருத்தப்படுறதும் இல்லை சந்தோஷப்படுறதும் இல்லைன்னு சொல்லியிருக்க பிரகாச பிரவருத்திச்ச மோகமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நனிவிருத்தானி காங்க்ஷதி இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பதினாலாவது அத்தியாயம் பகவத்கீதை சரி எதுக்கு இதை சொன்னோம் அதுதான் பதினெட்டாவது ஸ்லோ பத்தொன்பதாவது ஸ்லோகம் பத்தொன்போதாவது ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன நிர்வீகாரி ஆத்மா நிர்வீக்காரா உபாதி திருஷ்டியா சவிகாரா இவ பாதி அதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு இருபதாவது ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா உபாதிகள் உபஹிதத்தை சார்ந்தே இயங்குகின்றன உபாதிகள் உபகிதத்தை சார்ந்தே இயங்குகின்றன செயல்படுகின்றன அப்படி சொல்றது உபாதி உபகிதம் எல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உடல் மனசு புத்தி எல்லாம் ஆத்மாவை சார்ந்து தான் இயங்குகின்றன ஆத்மா நிராஸ்ரயா உபாதையா சாஸ்ரயா சாஸ்ரயா போட வேண்டியதான் உபாதி வந்து ஸ்ரீலிங்க சப்தம் சாஸ்ரயா சொல்லணும் உபாதிகி உபாதி உபாதையா சரி அப்புறம் அடுத்தது என்னதுன்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டும் என்ன சொல்லுகிறதுன்னா அத்தியாசத்தை வர்ணிக்கிறது ஆத்மாவில் எப்படி உபாதிகள் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இருபத்தி ஸ்லோகம் புத்தி ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்லுவது புத்தி ஆத்மா இல்லை அப்படிங்கிறது புத்தி ஆத்மா கிடையாது கொஞ்சம் இப்படி இப்படி இருக்கும் பார்த்துக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு எல்லாம் வந்து அத்தியாசமும் ஆத்மஸ்வரூபமும் அத்தியாசமும் ஆத்மஸ்வரூபமும் கற்பிக்கப்பட்ட கற்பனையும் ஆத்மாவனுடைய யதார்த்த ஸ்வரூபமும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது ஆத்மா ஸ்வயம் பிரகாஷம் ஆத்மா ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபம் அது விளக்கி சொல்லப்பட்டிருக்கு முப்பதாவது ஸ்லோகம் ஸ்ரவணம் முப்பதாவது ஸ்லோகம் ஸ்ரவணம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு ஸ்லோகமும் மனனம் அது ஸ்ரவணம் இது மனநம் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் நிதித்தியாசனம் நிதித்யாசனம் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் தியான முறையும் நிதித்தியாசனமும் நிதித்தியாசனத்தின் பயனும் தியானக் கிரமஹா நிதித்தியாசனம் நிதித்தியாசன பலம் நிதித்தியாசன பலம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு மூணு ஸ்லோகமும் அறியாமையை நீக்கினால் போதுமானது ஆத்மா என்பது அடையப்படுவதல்ல அறிந்து கொள்ளப்படுவது ஆத்மானுபூதி அப்படி கூட போடலாம் ஆத்மானுபூதி என்பது அடையப்படுவதல்ல அறிந்து கொள்ளப்படுவது ஓ நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஜீவன் முக்த லக்ஷணம் ஜீவன் முக்த லக்ஷணம் ஐம்பத்தி 53 மூணு விதேக முக்த 54 அப்புறம் ஐம்பத்தி நாலில் இருந்து நிறைவுரை ஐம்பத்தி நாலில் இருந்து ஆரம்பித்து திரும்பவும் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் சொல்லி 68 எட்டு வரைக்கும் எங்கே சொன்னேன் ஐம்பத்தி நாலில் இருந்து அறுபத்தி வரைக்கும் நிறைவுரை நிறைவுரைனா உபசம்ஹாரம் தான் கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம் எல்லாம் வந்து இதனுடைய மகிமை அதாவது ஆத்ம ஜியான மகிமையும் ஆத்மஜானத்தினுடைய பிரயோஜனமும் எல்லாம் வர்ணிக்கப்படுகின்றன நீங்கள் அது வரைக்கும் போட்டுக்கலாம் அறுபத்தெட்டு வரைக்குமே போட்டுக்கலாம் தப்பு இல்லை கடைசி அறுபத்தெட்டாவது ஸ்லோகம் இதெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் பாராயணம் பண்ண பண்ண தான் அது வந்து இருக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய ஸ்லோகமானது ரொம்ப என்ன சொல்கிறார் இந்த ஆத்ம தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும் ஆத்ம ஞான தீர்த்தம் படிந்திட நன்றாக பதறினானே அப்படின்னு கைவல்லிய நவநீதன் சொல்கிற மாதிரி இங்கே அப்படியே சொல்கிறார் இது வந்து எப்போ வேணாலும் நான் நதியில் ஸ்நானம் பண்ணுறதுக்கெல்லாம் தசை கணக்கு இருக்குது காலம் முக்கியம் இருக்குது அது மாத்திரமில்ல அதில் குளிர்ச்சியெல்லாம் இருக்குது இது அப்படி இல்லை எப்பவுமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது யார் ஒருத்தன் இந்த ஆத்ம தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறானோ அவன் எப் முக்தனாகிறான் அப்படின்னு சொல்லி வர்ணனை பண்ணி முடிச்சிருக்கு இல்லை எல்லாம் நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்குது இவ்வளவுதான் சம்மரி ஆக இதெல்லாம் எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லிகிட்டு இருந்தால் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் அதனால் என்ன பண்ணிடுறோம் நம்ம இப்போ ஆத்மபோதம் முழுவதையும் நான் பாராயணம் பண்ணுறேன் எங்கூட சேர்ந்து நீங்களும் பாராயணம் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நம தபோ க்ஷீண பாத்தா வீத்தரா முப்பேட்சோஜமாத்மபோதோ விதீயத்தை போதோனியசா் ஹிசாட்சா மோட்சைக்கானம் பன்னைவானம் வினா மோட்சோ நித்தியதி அவிதா கம வித்தேத் விதைய விதா நேவேஜி அவச்சிவா தன்நே சதி கேவலே பாஜேம் சூமா அஞானம் ஜீவம் ஜாநாத் விமலம் स्वयं जलं स्वकाले ம்யம் நியேத்ஜலம் கேவத்சாரஸ்லியோஹரா பிரபோே சத்திய தாவத் சத்தியம் ஜாதிக்காரா சர்வாதின सर्गस्थिलुदुदानी वारिणी सच्चिदात्मन्यनुस्यूते नित्ये विष्ण प्रको विविध सर्वा हाटक यहां वादे सति केवल नानोपधि जातिवर्णाश्रदय रसवर्णादि पंचीकृत महाभूतं भवं ஆமாரோஸ்தோஜே ரேதவத் பஞ்சீத்தமூத்தம் கர்மச்சம் कारणोपाधिरुच्यते। உபாதித்தியமாஷாதி தத்தன்மயுமாயா வபஸ்துஷாதிக்கோஷை யுக்வாத்தம் விவிச்சுலம் யாத்திர புவாவசே துவேஷு பிரதிபிம்பி விலட்சணம் தவம் ஆனவ் சதா வபிந்திரிஷ்வாத்மா வபாரீ வாக்கிஷ் ாவன்வயாசி ஆமைத்தியமா स्वीयाथु वर्तंते सूरियालोक यथा जान देहेन्द्रियुणा कर्माण्यमे सच्चिदात्म अध्यसंत विवेक गगने नीलता दिवत। अं मानसोपाधे कर्तृवादीन चात्म कलप्यंबुते चंद्रे चलना भस बुद्ध सत्या प्रवर्तते சுஷு நாத்ம பிரச்சோயை நத்தியம்தமனிசேவோஜாவிவேகேமீனோவிக்கியுர் ந ஜீர்மலம் ஜா்வாய்கே முயு சர்ப்பீவம் ஜா் நாஹம் ஜீவ் பராத்மேத்தேன்போத் ஆசையே புத்தீந்திரடவா நானோதாத்மன अन्यदीपेच्छा அந்நியேட்சாஸ்வாத்மிரிஸ்லோன் நேதி நேத்தீதி வாக்கியைக்கம் மகாக்கைஜீவாத்மரோ ஆவிக்கம் சமீராதிரம் ஏதம் விமலம் தேவன்மராஷா சங்கோ நரிதையமனே துரா அப்பாணோய்முசனோ நரஞ்சனோராக்கோ நோஸ்மில அஹமாகாஷவிரந்து சதாசு நசங்கோ நமலோச்சல நசுவிமுகம் அகண்டானந்தயம் அமேவ் ஏம் நரந்தராஸ்மீதி வாசனே ரோகா நவிஷனோ விராவிஜிந்திரியே கன்தம்தனீ ஆமேவம் திருஷ் பிரவிலாப்பீக்கமாத்மா सर्वं विहाज சதாவாதிக்கம் परिपूर्ण விஜய பரமாவிணிந்தேவேயே பரே ஆமன வித்தியேந்தைக்கூயமே த सततं कृते, ஏமாமே சர்வானேன் னேத் அருணே நோதேன பூர்வம் சந்தமசே ஹிருமேவ ஆ சதத்தாப் ஹியாப் பியா தன்சேத்தாதிவண்டா ய ஸானவு புருஷவிரியம்மி ஜீவத்த ஜீவசாத் தமின் திருஷ்டேவா ஜானமஞ அஹம் மமதிச்சா ஜனம் பாதத்தை திம் எதா சமயிஸ் வாத்மேவிலம் ஸீஷத்தை ஜானச்சுஷா वेदं आत्मनो किंचन, ஆமேதம் ஜகத்சம் ஆமனோனியன்னச்சன மருடா்கூஸ் சச்சிதான மோஹார்னவம் ஹாக்வேஷாதிசான் யோகீஷாந்திசாத்மா விராஜத்தை பாசித்மசுஸ்தீபரவத்தை தர்மரலிப்போ வோமவன்முவின்மூடவத் திேதசோ வாயவச்சரேத் உலயத் விஷ்ணோ நவிசேஷம் விஷேன்முனே ஜலம் வியோம் நீஜஸ்ஜசிவா ாோோாம் திரவாரஜேத் நரம் திருஷ்யம் நனர்கேய்த்வாரூமூர்ணம் சச்சிதானந்தம்தனேக்கம் எத்திரேத்தியவார அத்தத்வே வேதாந்தை வயம் அகண்டானந்திரேத்தியவார்த்தன்துவதிரீரே அனன்வஸ்லமஸ்வீர்மமவா திரேத்வாரியாதிசியம் ப்ரமேத்தியவாரேம்திவியப்பாசையில பிரகத்தை வன்தயத் ஜத்லட்சணம்மிரமணோனா மருமீச்சைமண்தேத் தஞ்சாச்சிரச்சிதனந்தமயம் சர்வம் சச்சிதனந்தம் ஜானச்சு அஞ்நானச்சுத்தாஸ்வந்தம் பாவத் ज्ञानाग्नि परितापितः ஸ்வாதிப்பித்தீவமன் முக்கியோத்தேயும் ஹியாத்மா போதானுத்தமோபீசாரீ பிராசத்தை திசகாலம் சீத்தித் நிறன भजते मृतो शंकराचार्य யாத்மீம் பியா சுவோ आलयं करुणालयं नमामि भगवत्पादं, भगवत्पादं।, भगवत्पादं शंकरं लोकशंकरं ஈஸ்வரோரு निन्रु, வோமவது வப்தேயிணாத்தே நமயேயன उपदेशिक्य, வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வமிகி